प्रपन्न पारिजाताय कृष्णाय ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணயீத்தம்து நமய கிமா भगवान श्री ஸ்ரீஷ்ணர் இப்போ மூணு ஸ்லோகத்தில் மறுபடியும் கர்ம யோகத்தினுடைய ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணுறார் இதுக்கு முதல் ரெண்டு ஸ்லோகத்தில் ஞான யோகத்தினுடைய ஸ்வரூபத்தை தான் உபதேசம் பண்ணினார் இப்போ கர்மயோகத்தினுடைய ஸ்வரூபம் பிரம்மணி ஆதாய கர்மாணி கர்மாணி ஆதாய கர்மாவை ஈஸ்வரங்கிட்ட வச்சுன்னு அர்த்தம் ஆதாயன்னா சமர்ப்பிய நிகிப்பிய இப்போ ஈஸ்வரங்கிட்ட சமர்ப்பிக்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் இந்த கருத்து வரப்போகிறது எனக்காக நான் பண்ணலை நான் பண்ணுற கர்மங்களையெல்லாம் ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் ஈஸ்வரன் சாஸ்திரத்தில் எனக்கு ஆக்ஞ பண்ணியிருக்கிறார் கட்டளை நீ இதை செய்யாத இதெல்லாம் செய்யுன்னு சொல்லியிருக்கார் எதை செய்யணும்னு சொல்லியிருக்காரோ அதை மாத்திரம் நான் செய்கிறேன் அதெல்லாம் நான் ஈஸ்வரன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறேன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி எத்யெத் கர்ம கரோமி தத்த தக்கிலம் சம்போ தவ ஆராதனம் அப்படின்னு சொல்லி நான் பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறேன் ஈஸ்வரன் எனக்கு தலைவனாக இருக்கிறார் எப்படி ஒரு முதலாளிக்காக ஒரு தொழிலாளி தொண்டன் முதலாளியோட வேலையை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாவனையோடு செய்கிறானோ முதலாளி அதுக்கு கூலி கொடுக்குறார் அப்படிங்கிற பாவனை இருக்கோ அது மாதிரி ஈஸ்வரன் எனக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு கொடுத்துருக்கார் அந்த வேலையெல்லாம் நான் பண்ணுறேன் அதுக்கு எனக்கு பகவான் ஞானத்தை கொடுக்கணும் மோட்சத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோடு அதை சமர்ப்பணம் பண்ணுறான் ஆகவே கர்மாணி ஈஸ்வரே ஆதாய நிதாய நிக்ஷிப்பிய சமர்ப்பிய அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கணும் சங்கம் தக்துவா கருவத்தி யஹா யஹா எவனொருவன் முதல்ல செய்துக்கணும் எவனொருவன் கர்மங்களை எல்லாம் பிரம்மத்தனிடத்தில் சமர்ப்பணம் பண்ணி சங்கம் தியக்துவா சங்கம் தியவான்னா இது எனக்காக நான் பண்ணலை ஈஸ்வரனுக்காக பண்ணறேன் எப்படி இந்த தேசத்தினுடைய அரசாங்கம் சரியாக நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் சட்டத்தை கடைப்பிடிக்கிறேனோ அப்படி என்னுடைய வாழ்க்கையில் மனஷ் அடையிறதுக்காக பகவான் எனக்கு விதிச்சிருக்கிறத நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனோபாவனையோடு பண்ணுறதுதான் சங்கம் தியக்துவா என்னோடய செல்ஃபிஷ் மோட்டிவாக நான் பண்ணலை சுயநலத்தோடு பண்ணலை சமூக நன்மைக்காகவும் அதன் மூலம் என்னுடைய க்ஷேமத்துக்காகவும் அதுதான் ஈஸ்வரனுக்கு பிரீத்தி என்றும் நான் அதை பண்ணுறேன் சங்கம் தியக்துவா கர்மா பண்ணுற போதும் விக்ஷேபம் இல்லாமல் மனசு படபடக்காமல் பண்ணுறது பலன் வரும்போதும் எதா நம்ம பலனை உத்தேசம் பண்ணி பண்ணினா கூட இந்த பலன் வரும்போதும் அதனால துள்ளவோ துடிக்கவோ இல்லாமல் அதை பண்ணணும் அதுதான் சங்கத் தியாகம்னு பேர் சங்கம் தியவா யஹா கரோதி லிபியத்தே ந ச பாப்பேன சஹா பாப்பேன ந அவன் அந்த கர்மாவனால ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தா அந்த குறைகளால் பாதிக்கப்பட மாட்டான் ஏற்கனவே அவன் நிறைய பாபங்கள் பண்ணியிருந்தாலும் அதனால ஏற்படுற துக்கம் அவன் மனசை அதுக்குள்ள சக்தியை ஈஸ்வரன் கொடுப்பார் ஆஹ சஹா பாப்பேன ந லிபியத்தே அவன் பாபத்தினால பாதிக்கப்படுறதில்ல நம்ம மறைமுகமாக போட்டுக்கணும் புண்ணியன அப்படி ந லிபியத்தை ஏன்னா அவனுக்கு சித்த சுத்தியை விரும்பி பண்ணுறதுனால ஏற்கனவே ரெண்டாவது அத்தியாயத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் நேஹாபிக்ரமன் ஆசோஸ்தி பிரத்யவாயோன வித்தியத்தை சொல்பம் அப்பய தர்மஸ திராயத்தை மகத்தோ பயாத் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லியிருக்கோம் இன்னொரு கருத்தும் இருக்கு ரெண்டாவது அத்தியாயத்தில் சுகதுக்கே சமய கிருத்வா லாபா லாபவோ ஜயாஜய் தத்தோ யுத்தாய யுத்தியஸ்வ நைவம் பாபம் அபாப்ஸி இதுதான் ரொம்ப முக்கியம் இது வந்து முப்பத்தெட்டாவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயம் நீ வந்து சுகதுக்கத்தை லாப நஷ்டத்தை ஜெயாபஜயத்தை சமமா மனசுல வச்சுக்கொண்டு அது விருப்பு விருப்பம் இல்லாமல் பண்ணினியானா அவனுக்கு பாபம் ஒட்டாதுன்னு சொல்லியிருக்கார் அதே தான் திரும்பவும் இங்கே நினைவு படுத்திக்கணும் நாம பாப்பேன்னு சகா நான் எப்படி அதுக்கு உதாரணம் சொல்கிறார் பத்மபத்திரம் இவாம்பசா அம்பசா பத்மபத்திரம் இவ அம்பசான்னா தண்ணீரினால் பத்மபத்திரம் தாமரை இலை இவ இவன்னா போல பாதிக்கப்படாததை போல தண்ணீர் தாமர இலையில் ஒட்டுறதில்ல முத்து மாதிரி நிற்கிறது அது மாதிரி நம்ம கூடையும் இந்த கர்மா இருந்தாலும் இந்த கர்மாவோ கர்ம பலனோ நம்ம மனசனுடைய ஆழத்துக்கு போகாது எப்படி பலாபழத்தை எப்படி கையில எண்ணெயை தடவி கொண்டு பிஷின் ஒட்டாம நறுக்கிறோமோ அது மாதிரி எந்த ஒரு செயலோ செயலின் விளைவோ நம்மளுடைய மனச பாதிக்காதுன்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பிரம்மண்யாதி சங்கம் தியக்வா கரோ தியன சாப்பேன பத்ம பத்ரமி எல்லோருக்கும் ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்